உடல் பெட்டியில் வைக்கப்பட்டுகளின் இறந்தவன் நல்லவனாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவான் நல்லவனாக இல்லை என்றால் எனக்கு வந்த கேடே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்பான் மற்ற அனைத்தேட்பார்கள் அதை மனிதன் கேட்டால் அவன் மூர்ச்சையாகி அடித்து கீழே விழுந்து விடுவான் என்று நபி சொல்லாஹ் அலெகின் அவர்கள் கூறினார்கள் ஒன்று மூன்று